தலைப்பு நேர்மை இன்று நமது வழிதான் நாளை நமது வலிமையாகும் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் நமது ஆளுமையை வளர்த்து கொள்ள நமக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளாகும் எந்த இடத்தில் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் இறைவன் நம்மை செதுக்கி உயர்த்தி வைப்பான் படித்ததில் பிடித்தது நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்